الحمد لله الحمد لله ذي الفضل الواسع والفضل المتتابع الذي جعل الينا حبيب الشافع والصلاه والسلام على من بعث بخيرات المبعوث رحمه للعالمين سيدنا ونبينا وحبيبنا وقدوتنا امامنا مولانا محمد الذي بلغ الرساله وادى الامانه وانفحل الامه وجاهد في سبيل الله حق جهاده وتركنا في محجه البيضاء ليلها كنهارها لا يزيغ عنا الا الله وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شرع لكم من الدين ما وصى به نوحا شرع لكم من الدين ما وصى به نوحا والذي أوحينا إليه وما وصينا به إبراهيم وموسى وعيسى اقيموا الدين ولا تتفرفقوا فيه تذر على المشركين ما تدعوهم اليه الله يجتبي اليهم من يشاء ويهدي اليهم من يشاء புகழும் அனைத்து படைப்பினங்களையும் படைத்து நீதமான முறையில் பரிபாலிக்கக் கூடியவர்களுக்கு சலாத்தும் சலாமும் தருதி தூதர் மதுவின் சூல கரீம் சல்லாஹ் அலே செல்லம் அகர் மீதும் அவரின் குடும்பத்தார்கள் தோழர்கள் நாடின் சின்னத்தை பின்பற்றி வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற முஸ்லீம்கள் மீன்கள் ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் அல்லாவின் சலாத்தும் சலாமும் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நல்லது எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹு காணும் தகராவை செஞ்சு அவனுடைய கட்டளை எடுத்து நடந்து அன் விலக்கிய விடயங்களை விற்றும் நூற்றிலும் தவிர்ந்து அலைவச்சல உடைய சின்னத்தான வாழ்க்கை வரிமுறை பின்பற்றி தக்குவாவை கடைபிடித்து அமீருக்கு அரிபணிந்து வீட்டுக்குழுப்புடனும் நட்புணத்துடனும் அல்லாஹுடனும் வாழும்படி முதல் எனக்கும் அப்பா அவங்களுக்கும் அசீலத்தும் அஸ்லீலத்தும் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாமல் நல்லதாகிறேன் பிரபுல் இசத்து அல்லாஹ் சுல்கான் வட்டாலா ஒவ்வொரு காலத்திலும் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு ஒவ்வொரு விதமான சவால்களையும் ஒவ்வொரு விதமான சோதனைகளையும் அல்லாமும் வைக்கிறது சில காலங்களில் அரசியல் விவகாரம் ஒரு பெரிய சோதனையாக இருக்கும் சில காலங்களில் பொருளாதாரம் ஒரு பெரிய சோதனையாக இருக்கும் சில காலங்களில் சமூகத்துடைய கட்டமைப்பும் கலாச்சாரம் ஒரு சோதனையாக இருக்கும் இவ்வாறு ஒவ்வொரு காலத்திலையும் சுசல்லா அலைவசும் இதுவரைக்கும் இந்த ஒவ்வொரு காலத்திலேயும் விதவிதமான சவால்கள் முன்வைக்கப்பட்டு அந்த சவால்களுக்கு அந்தந்த காலத்தில் வாழ்ந்த முஸ்லீம்கள் குறிப்பாக குளமாக்கல் முஸ்லீம்களுடைய தலைவர்கள் அதுக்கு சரியான முறையில் முகம் கொடுத்து அந்த சவால்களை வெற்றி கொண்டதை நாம் கண்டிருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அவர்கள் வெற்றி கொண்டதுதான் நாம் இப்பொழுது முஸ்லீமாக இருப்பது அவர்கள் அமான எத்தி வைத்ததுதான் அன்புக்குரிய சகோதரர்களே அதனுடைய அடையாளமாக இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாவின் நல்லடியாக நாம் வாழக்கூடிய இந்த இருபத்தொன்னாம் நூற்றாண்டு இந்த ட்வெண்ட்டி செஞ்சு இந்த இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டு இருப்பதே ஒரு சவால் வித்தியாசமான ஒரு சாராருக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனை இன்னொரு சாரா இருக்கு அரசியல் ரீதியான பிரச்சனை இன்னொரு சாராருக்கு குடும்ப ரீதியான பிரச்சனை சமூகத்துடைய சீர்கேடு இவ்வாறான பல பிரச்சனைகளுக்கு சிம் கும்மா மஹம்து கொடுத்த கொண்ட அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வின் தெல்லதியாக்களே அகவுலி ஸித்தல்லாஹு சுப்ஹானு வ таஆலா உடைய மீது தான் எல்லா காலத்திலும் அல்லாஹ் இப்படியான ஒரு போர்க்கை ஒரு முஜாஹதாவை அல்லாஹ் உண்டாக்குறான் நாம் இந்த உலகத்தில் முஸ்லிமளாக வாழ்றதா இருந்தால் அது ஒரு முஜாஹதாவாக இருக்கு லேஸாகங்களுக்கு முஸ்லிமாக வாழ வேண்டியது லேஸாக அப்படியே சூரல் அமயரது மெஹும் அரிதாக இருக்கு யாருக்கும் ரிலாக்ஸ் ஆகி கொண்டு அமைதியாக இருக்க முடியாது ஓய்வு எடுக்க முடியாது நல்ல இந்த எல்லா சவால்களையும் ரெண்டு விதமாக பல முறைகள் முன்வைக்கப்படுது அதைகள் எல்லாத்தையும் எனக்கு ரெண்டு விதமாக உங்களுக்கு முன்வைக்கலாம் ஒன்றுதான் எங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் சவால்களுக்கு ஆன்மீக ரீதியாக மார்க்க ரீதியாக எங்களுக்கு நாம் எவ்வாறு இதுக்கு முகம் கொடுக்கிறது இதுக்குரிய தீர்வு என்ன இஸ்லாம் எங்களுக்கு தெளிவான ஒரு வழிகாட்டில் தந்திருக்குது இதை நாம் எவ்வாறு இந்த பிரச்சனைக்கு நாம் முகம் கொடுக்கும் அதே நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களை விஞ்ஞான ரீதியாக நடைமுறை ரீதியாக அறிவு ரீதியாக பார்க்கும் சில முறைகளை உண்மை இஸ்லாம் எப்பொழுதும் இந்த ரெண்டையும் ஒன்று சேர்த்ததாக ஒரு பக்கம் மட்டுமல்ல துறையில் ஆனா அதனுடைய வீதாசாரத்தை எடுத்து பார்க்கும் போது எண்பது வீதம் ஆன்மீக முயற்சி இருப்பதும் இருபது வீதம் தான் எங்களுடைய மற்ற நடைமுறை அறிவு அதே போல அல்லாஹ் முன்வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பயன்படுத்தி எங்களுடைய பிரச்சனை வெளியே வரைய இருபது வீதம் அந்த பங்களி பெருக்கணும் எண்பது வீதம் பலம் ஆனா அன்புக்குரிய சகோதரத்திலே எப்ப இந்த வீதாசாரத்தில ஒரு மாற்றம் உண்டாகுமோ எப்ப சிலர் நாம் அதிகமான பகுதி எண்பது வீதம் எங்களிடம் முயற்சி இருபது வீதம் ஆன்மீகம் என்று ஏற்றம் என்றால் அல்லாஹுடைய உதவி எங்களுக்கு பெற முடியாது எங்களுக்கு நாங்கள் தோல்வி என்று சொல்றது எதை வெற்றி முடிவு செய்யறோம் முஸ்லீம்கள் என்ற அடிப்படையில நாங்க தோத்துடோம் அப்பா எதை வெற்றி முடிவு செய்யறோம் நாம் ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு சிலையார்கள் சில கணக்கு நாங்கள் வச்சிருக்கோம் இது வச்சுட்டோம் தான் இப்படி ஆகிட்டோம் நாங்க தோத்தப்பா நாங்க விட்டு கொடுத்துருவோம் அன்புக்குரிய அல்லாவின் நல்லது உலகத்துடைய ஒரு நியது இருக்குது உலகத்துடைய முற இருக்குது வெற்றி யாருக்கு இவங்களுக்கு தான் வெற்றி பணம் கூடிய சம்பாதிச்சவங்க வெற்றி ஆல்பலம் கூடியானவங்களுக்கு வெற்றி இவ்வாற ஒரு அமைப்பு உலக அடிப்படையில் இருக்குது ஆனா முஸ்லீம்களுக்கு எல்லாம் சொல்லுவாரா அதுவும் ஒரு வெற்றியாக வைத்திருக்கிறான் ஆனா எங்களுடைய வெற்றியும் தோல்வியும் எதை வச்சு முடிவாக ஈமானையும் எங்களுடைய ஈமானுக்கு நாம் செய்யக்கூடிய உழைப்பையும் முயற்சியையும் அடிப்படையாக உயர்த்துதான் எங்கட வெற்றி தோல்வி அன்புக்குரிய சகோதரத்திலே எல்லாம் துறையில எல்லாத்தையும் இழந்துட்டோம் குடும்பத்தை இழந்துட்டோம் எங்கள பொருளாதாரத்தை இழந்துட்டோம் ஆட்ச இழந்துட்டோம் எல்லாத்தையுமே இழந்துட்டோம் ஆனா ஈமானு நாங்க இழக்கல்லன்னா அன்புக்குறை சகோதர்களே நாங்க வெற்று நாங்க தோல்வி அடையலாங்க நாட்டை பணத்தை குடும்பத்தை இழந்துட்டோம் ஒன்றுமே இல்ல உலக அடிப்படையில சொல்லுவாங்க அன்புக்குறை சகோதர்களே தோல்வியான உலகத்துடைய இரண்டாயிரத்தி பதிமூணு இரண்டாயிரத்தி பதினாலுடைய சட்டத்தின் அடிப்படையில அகதிகளுடைய எண்ணிக்கை அன்புக்குரிய சுபோதர்கள் அகதிகளுடைய அன்புக்குரிய சுபோதக்கே உலக நாடுகளில் அகதியாக இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையில அதிகமான பேர் ஏராளமானவங்க முஸ்லீங்களாக அவங்க அகதிகளா இருக்கிறது எங்களை தோல்வி அல்ல ஆனா அன்புக்குரிய சகோதரர்களை அகதிகளாக இருந்த காரணத்தினால தோல்வி அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாவின் உலகத்தில அதிகமான சவால்கள் பிரச்சனைகளை மோம் கொடுக்கக்கூடிய ஒரு சமூகம் முஸ்லிம் இந்த நூற்றாண்டு அதிகமான பிரச்சனைகளுக்கு மோம் கொடுக்கக்கூடிய ஒரு சமூகம் இருப்பதாக இருந்தால் உலகத்துடைய பாப்புலேஷன் உலகத்துடைய ஜனத்தொகையை சகோதரர்களே பொருளாதார கைலையில உலகத்துடைய அரசியல் ஆட்சி கைலையில பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஓப்பெடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லதே அதெல்லாம் ஒரு தற்காலிகமான நிலைமை நம்மான இலக்கல்லாம் நம்னைவரையும் பாதுகாக்க வேண்டும் தோல்வி அல்ல நாம் வெற்றி பக்கம் செய்து கொண்டே அல்லாவுக்கு நல்ல இந்த ஈமானை பாதுகாக்கிறது சொல்றது இது ஒரு லேசான விஷயமா மக்கள் சின்ன விஷயத்துக்காக வேண்டி ஈமான இழந்துடுவாங்க அடுத்த ஈமான இலக்கு இருந்தா எல்லாரும் மேட்சு ஈமான இருந்தாங்க காலையிலாமப்பாடுங்கள் சேர்ந்து அல்லாஹுடைய கட்டளுடைய பொறுமதி இல்லாம போம் தொழுகை இல்லாம போம் இவ்வாறு முதல் முதல் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகி அன்புக்குரை சிப்போதர்களே அல்லாஹ் பாதுகாப்பதும் ஒரு நிலம் வரும் கடைசி நேரத்தில் நாங்கள் இழந்துடும் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் அங்குக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்ல சோதிக்கப்படுறோம் என்ற அர்த்தம் என்னென்றா நாங்கள் யாருமே மனதுல நாங்கள் பலகீனமாக எங்களை மனதுடைய என்னுடைய சைக்காலஜி எங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்றால் உறுதியாக சோதிக்கப்படுறோம் என்றால் அது அடையாளம் என்னென்றால் நாங்கள் உறுதியாக அல்லா எங்களை சோதிக்கலான் என்றால் அதுக்குரிய அடையாளம் என்னென்றால் அதை சுமக்கும் அதை சுமக்க எங்களுக்கு சப்பிருக்குது நாங்கள் தைரியம் வந்தவர்கள் எங்களுக்கு அந்த தைரியம் இருக்குது அன்புக்குரிய சுகோதர்களே ஆனால் நாங்கள் எல்லோரும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் எங்களுடைய கவலையும் சிந்தனையும் காலையில் இரும்பினால் மாலை வரைக்கும் இந்த உலகத்திலைய அந்த அற்புமான தேவைகளுக்காக வேண்டி எங்கள் முழு கவலை அதில் எல்லாம் அன்புக்குரியது போதே முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை வித்தியாசம் தான் சிந்தனை நாம் சிந்திக்கக்கூடிய உர வித்தியாசம் மக்கள் பயந்து வறுமைக்கு பயந்து வாழலாம் நோய்க்கு பயந்து வாழலாம் இருபத்தொரு லட்சம் இந்த நாட்டில இருக்காங்க இருபத்தொரு லட்சம் எங்கட ஜன தொகையில பத்து வீதமானவங்களுக்கு அந்த நோய் இருக்கலாம் அந்த நோய் இவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு நோய் அந்த நோயினால உடலுடைய பல ஆகங்கள் கண் பாதிக்கப்படும் ஹார்ட் பாதிக்கப்படும் கிட்னி பாதிக்கப்படும் நரம்புகள் பாதிக்கப்படும் எல்லாமே பாதிக்கப்படும் என்று சொல்லி அந்த மருத்துவர்கள் அதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஆனால் அன்புக்குரிய சகோதர்களே அவ்வாவின் நல்லடி ஆகலை முஸ்லீங்கள் என்ற அடிப்படையில நாங்கள் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழும் ஆரோக்கியத்துக்காக வேண்டி அதை முயற்சி செய்ய வேண்டும் கொடுப்போக்கல்ல தவக்கல் என்று சொல்றது அன்புக்குரிய சகோதரர்களே நிகழ்த்த ரெண்டு விதமான தவற்கள் ஒரு சார்கள் ஒ மனபுரத்துக்கு சாத்தாக பயன்படுத்துறது அந்த தவக்கல் அல்லா எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற தவக்கல் என்னடா நாம் உறுதியாக நாங்க செய்ய வேண்டிய அனைத்தையும் ஒழுங்காக செய்யணும் எங்களுடைய ஆரோக்கியத்துக்காக செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு ாலும்ரவல்ல சகோதத்திலே அல்லாஹ் எனக்கு நோயை தரக்கூடியவன் நோயிலையும் அல்லாஹ் எனக்கு ஹைர வைத்திருக்கிறான் சேகத்திலையும் உடல் ஆரோக்கியத்திலையும் அல்லாஹ் எனக்கு நனவை வைத்திருக்கிறான் நான் என்னுடைய கடமையை செஞ்சிருக்கேன் என்னுடைய விடயத்தை நான் செஞ்சிட்டேன் அன்புக்குரிய அடிப்படையில எங்களுடைய பயப்படக்கூடாது சைதான் ரெண்டு விஷயம் ஏன் இதுக்கும் ஒரு விஷயாக்கும் சைதான் எங்களுக்கு பயன் காட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் என்ன விடயம் உங்களுக்கு வருமோ வந்துருவோம் பருமும் வந்துடும் அப்பா பொருளாதாரத்துல குறப்பாடு வரும் விஷயத்தையும் ஏவிக்கொண்டே இருப்பான் அச்சத்தை உண்டாக்கிதான் சகோதரர்களே அல்ல எங்களுக்கு சொல்ல வேடைய்தான் எங்க யாரும் நிராசை அடையாதீங்க நான் உங்களுக்கு மன்னிப்பேன் அப்பா உங்களை நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் அதனால பாவம் செஞ்சு நிராசை அடைஞ்சு என்னை விட்டும் தூரமாக ஓடினாலே எனக்கு அருகாமையிலவா எனக்கு வா நான் உன்னுடைய பாவத்தை மன்னிப்பேன் நீ வறுமே பயப்படாத நான் உனக்கு என்னுடைய கொடையை வைத்திருக்கிறேன் அன்புக்குரிய செப்போதர்களே எல்லாவின் நல்லா எங்களுக்கும் அல்லாவை ஈமான் சொல்லாதவர்களுக்குரிய இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம்தான் நாம் அனைத்து விடயத்தையும் செய்தி பத்தா அதுக்கு பின்னால் அல்லாச்சும் அமைதியாக இருப்போம் நிதானமாக இருப்போம் சோம்பேறியாக வீட்டுக்குள்ள எழுந்து இருக்க மாட்டோம் சவாக்கள் என்று சொல்ல மாட்டோம் அனைத்தையும் செஞ்சிட்டு நாங்கள் நிதானமாக இருந்துவோம் அன்புக்குரிய சகோதரர்கள் அல்லாவின் நல்லதாக இருக்கும் இந்த மனநிலையை நாம் வளர்க்க வேண்டும் எங்களுடைய கவலை சிந்தனை என்றால் எங்களுடைய சந்ததி உடைய ஈமனை நாம் எவ்வாறு பார்க்கலாம் அன்புக்குரிய சோதத்திலே அல்லாவின் உள்ளடையார்கள் நாம் வாழக்கூடிய உலகத்தில் ஊடகத்தின் மூலமாகவும் இன்னும் நாம் பார்க்கக்கூடிய எலக்ட்ரானிக் மீடியா அதே போல மீடியா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சூழலும் ஒரு மிக வித்தியாசமான திட்டத்தில் எங்களுடைய எதிர்கால சமூகத்தை கவரித்துக் எதிர்கால சமூகத்தை அதன் பக்கம் பாவத்தின் பக்கம் இழுத்துக் கொண்டிருக்கிறது அன்புக்குரிய சோதத்திலே அல்லாவின் நாம் ஒவ்வொருத்தரும் எவ்வாறு எங்களுடைய எங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நாம் கவலைப்படுவோம் பொருளாக பிள்ளைகளுடைய எதிர்க்காலும் பலவிதமான கவலைகள் எங்களுக்கு இருக்குது ஆனா அன்புக்குரிய சகோதரர்கள் அது எல்லாத்தையும் விட எங்களுக்கு இருக்க வேண்டிய கவலை என்னென்றா இந்த சந்ததியுடைய ஈமானுடைய நிலை எப்படியாகும் ஈமானுடைய நில எப்படியாகும் அதுக்குரிய முயற்சி நாம் எவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் செல்லும் அதை சொல்ல முடியுது அவருக்குடைய முறை அவனுடைய திட்டம் செல்லவா அதை சொல்லும் திட்டம் எல்லாத்தையும் திட்டமிட்டாங்க முயற்சியை இரவு நேரத்துல போனாங்க மறைவாக போனாங்க ஒளிஞ்சிருக்கிறாங்க இதெல்லாம் பிரசூசன் அல்லாஹிலம் அல்லாஹ் கொடுத்த அறிவை அல்லாஹ் கொடுத்த தமிழ பயன்படுத்தி திட்டமிடுறாங்க அல்லாவுடைய உதவி இருக்கிறது இப்ப அங்க அதுக்குள்ள இருக்கிறாங்க அது எல்லாம் இருக்கிற நேரத்துல காப்பீர்களை எப்படியோ தேடிட்டு எந்த இடத்துல போனமாய் விளங்குது அப்படியே குகக்கிட்ட வந்துட்டாங்க சூழ்ந்து இருக்கிறாங்க போதற்கு இந்த உண்மைத்துடைய ஈமான் இந்த உண்மை எல்லாருடைய ஈமான் ஒரு தட்டுலையும் தராசில ஒவ்வொக்க சித்தி கொள்ளியிருந்த ஈமானை இன்னொரு தத்துல போட்டா பராசில ஒவ்வொக்க சித்தி கவியல்லாவுடைய ஈமான் எந்த பராசிலர்களோ அதான் காரணமாக நிலைமை நாங்க மனிதர்கள் பயங்குவோம் எங்களுக்கு பயம் வரும் அச்சம் வரும் என்றதை ஏற்க அந்த நேரத்தில் எங்களுடைய அந்த அச்சத்தையும் பயத்தையும் அந்த நிலைமையிலிருந்தும் வெளிவரத்துக்குரிய எங்களுக்குரிய ஒரு சூழலை புத்திமதி சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும் அவக்கு சித்திக்கவே அங்க இருக்காங்க அவங்களுக்கு மனசு சரியான பயம் என்னங்க யார சொல்லா அப்படி அவங்க அவங்களோட கால அடியில காலுக்கு கீழே பார்த்துட்டாங்க பார்த்தாங்கண்டா லாபசரம்னா எங்களை பயப்படுறாங்க பயத்துல இருக்காங்க முஸ்லிம் இடத்திலையும் இந்த தைரியம் வரணும் எங்க பிள்ளைகளுடைய உள்ளத்துல இந்த தைரியத்தை நாம் நாட்டணும் கேட்டாங்க என்ன நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்க ரெண்டு பேரை பத்தி அவங்கள மூணாவது ஆளாக அல்லாஹா இருக்கிறாங்க என்ன நினைக்கிறீங்க எங்களோட நாங்க ரெண்டு பேராக இருந்தாலும் ஒரு ஆளின் ஒரு அழகான சித்தாபு அரபு இருக்கிறது சித்தாப்தான் வாழ்க்கையை நீங்க இன்பமா கழிவுங்க இன்பமா கழிக்கிறேன் அல்லாவுக்கு கட்டளைக்கு மாறு செய்யறதுக்குள்ள இன்பமாக எவ்வாறு கழிக்க முடியும் என்ற வழிமுறை ரசிசனாக யோசனை ஒரு பொங்கலத்துல பிறந்தோன்ன அவருக்கு சுமையே மூடி நிறக்கு இல்ல என்னப்பா இல்ல ஏன் எங்களை சிந்தனை எல்லாம் நாங்க எதையும் செய்யறோம் இல்ல நாங்க நான் இந்த காலத்தூதர்கள் அறிவு இஸ்லாமிக் எடுக்கேஷன் அதே போல பயான் வேண்டிய மொழியில பயானு இஸ்லாமிக் எஜுகேஷன் ஒவ்வொரு வகையிலையும் ஒரு பாடத்திட்டம் இஸ்லாம் சிலபஸ் ஓலவர் எழுதுறாங்க இன்னொன்று ஆரம்பிச்ச இருக்கிறாங்க இருக்குது அங்கேயும் இஸ்லாமிய அறிவு மதரசாக்கள் ஏராளம் எங்க போனாலும் அன்பு கூறிய சோதனத்திலே இஸ்லாத்தை படிக்க எங்களுக்கு ஒரு பலம் இருக்குது ஒரு வியத்தை ஒரு வியத்தை வச்சு என்ன இந்த இஸ்லாத்துக்கு இந்த அறிவுக்கு இந்த கட்டிடத்துக்கு எல்லாம் ரூஹாக அறுக்கக்கூடிய எல்லாம் போட்டு இருக்குது நாங்க என்ன செஞ்சிருக்கோம்டா எல்லாம் வயரிங் எல்லாம் பண்ணி லைட் எல்லாம் குடுத்து இருக்கோம் எல்லாம் போட்டு இருக்கோம் அழகா இருக்குது ஆனா ஒன்றுமே வேலை செய்ய இயங்குது இல்லை அல்லாவுடைய அந்த அன்பு அல்லாஹோட இந்த தீனோட இருக்கக்கூடிய நேசம் இது நாம் எல்லாரும் படிச்சிருக்கிறோம் குழந்தைகள் எங்களுக்கு தெரியும் சுரூக்கள் எங்களுக்கு தெரியும் தெரியும் ஏராளமான கேள்வி கேட்போம் நான் நினைக்கிறேன் இந்த நூற்றாண்டு தான் அதிகமான முஸ்திகள் நூற்றாண்டு ஆயிட்டுள்ளது அவ்வளவு ஆனால் அது எந்த ஒரு பெரிபலன் இல்லாமல் இருக்குது காரணம் என்னென்னா அந்த கரண்ட் இல்லாத இருக்குது அன்புக்குரிய சகோதரன் சொன்னாங்க முதலாவது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அந்த உள்ளத்தில் எல்லோரும் சேர்ந்து இதுல நாங்கள் எல்லாரும் ஒரு தவறு இணைத்திருப்போம் இருந்தவங்க அன்புக்குரிய சகோதரர்களே முதலாவதாக இஸ்லா தேர்தல் கொண்ட நாற்பது பேர் அதுல நாற்பது ஆள் ஆள் தான் உமரிப்தரன் இந்த நாற்பது பேர்களே கிட்டத்தட்ட அவருடைய வயதுகளை சீராத காரியங்களை நாங்கள் பார்த்தோம் வேண்டாம் கிட்டத்தட்ட முப்பத்தி பேர் முப்பத்தி ரெண்டு பேர் எட்டு பேரை தவிர முப்பத்தி ரெண்டு பேர் அனைவரும் வாலிபர் இடம் பயத்துக்காக வேண்டி முதலாவது இஸ்லாத்தை படிச்சு கொடுக்க ஒழிஞ்சு செய்யணும் ரத்தியம் தான் வயசு அவரு யாரும் பெரிய ஒரு ஆஜியார் பேச ஆஜர் வீட கொடுத்திருக்கிறார் ஆஜியாருக்கு நாற்பது வயசு ஆஜாருக்கு முப்பது வயசு அல்லது பெரிய முதலாளி கொடுத்திருக்கிறார் அரக்கம் ரதியாங்க யாருமே அவரை பத்தி யாருக்குமே தெரியாது பதினேழு வயது தாண்டாத அரக்கம் ரவி எல்லாம் அரக்கம் ரத்திய தானும் தன்னுடைய தாயில் தான் அந்த வீட்டில வாங்க யாருமே கணக்கெடுக்கல ஒரு சின்னரும் கோத்திரத்தை சேர்ந்தவங்க அந்த வீட்டுல தான் அல்லாஹ் அலிஸ் அவர்கள் இந்த தீனுடைய தாலீம் இந்த ஈமானுடைய தாலீம் ஆரம்பிச்சாங்க அன்புக்குரிய சகோதரர்களே எல்லாம் வாலிப்பர்கள் அலிரதியெல்லாம் எல்லா நேரத்திலும் இருபது வயதை தாண்டாத அவங்க வாரிப்பத்துல பிரைம் ஏஜ் இருபத்தஞ்சு தாண்டி முப்பதுக்கும் இருபத்தஞ்சுக்கும் இடையில அல்லது முப்பதுக்கும் முப்பத்தஞ்சுக்கும் இடையில அவங்களோட வயதுல சில கருத்து வேறுபாடுகள் இந்த வயதா அவங்க இஸ்லாத்து போறும் போது ஆனா பிரைம் ஏஜ் இருக்காங்க அன்புக்குரிய சகோதரர்களே இப்படியான உற்சாகம் அவருக்கு ஒரு வாரிப்பர் இந்த உலகத்துல விரும்புற அனைத்தும் ஒவ்வொரு பேரையும் சொல்லி பார்த்தார் அன்புக்குரிய சகோதரர்களே யாருடைய வயது நுட்பதை தாண்டாமல் நுட்பதை தாண்டாமல் எல்லாரும் இளம் வாய்ந்துள்ளவர் அன்புக்குரிய சகோதரர்களே குறைசி காப்புறங்களுக்கு இருந்தவர் அவங்க யாரும் அவங்களுக்கு இருந்த பயன்டா எல்லா தலைவர்களுடைய குடும்பத்திலிருந்தும் ஒரு வாலிபன் இஸ்லாத்துல சேர்ந்துட்டாங்க அமர் சுயல்வின் அமர் உடைய மகன் அவன் ரெண்டு மகன்மார் ரொம்ப புரிய சம்போதை பேர் ரெண்டு மகன்மாரையும் கெட்டு வைக்க ரெண்டு பேரும் பாதிப்பர்கள் ரெண்டு பேரும் வாதிப்பர்கள் அக்பர் ரெண்டு மகன்மாரையும் கெட்டி வைத்தார் கொஞ்சம் யோசிங்க பதனுடைய இத்த நேரத்துல பதிலுடைய இத்த நேரத்துல நான் சொல்றாரு ஒரு மகன் மூத்தவர் சொல்றாரு கெட்டி வைத்திருக்கிற இதில் சிந்தான நானும் இப்ப நான் நினைக்கலூ இவர் ஒரு சங்கரத்தை பயன்படுத்துறாரு நான் அப்பா சந்திரத்தை பயன்படுத்துறாரு நானும் எதிராக நடந்திருக்குது என்ன நடந்திருக்கு ஏன் நியமானத்துக்கு போறீங்க அவர் நடிக்கிறான் ஒரு நடிப்பை போடுறாரு எங்கட வாலிபரலுக்கு நடிப்பு போட தெரிவிக்கு பாவத்திட்ட ஆகும் நடிப்பு போடுவாங்க ஒரு தவறை செய்கிறதுக்கு நடிப்பு போடுவாங்க அவரையும் இவரையும் கவரிக்க நடப்பு போடுவாங்க ஒரு வியாபாரத்தில் ஜில்மாட்டுக்கு நடிப்பு தெரியும் இந்த சுயேனுடைய மகன் அவருக்கு அப்துல்லாம் நான் நினைக்கிறேன் அவர் என்னை இளம் தம்பி கேட்கலாம் ஒன்று சொல்லல தம்பி நினைச்சா இது உண்மை நானும் பொருத்ததாக நானும் பொருத்ததாக பதிலுக்கு போறாங்க உங்களோட சேர்ந்து கொள்ளணும் வாப்பா பாக்கிறாரு என்ன நடந்துட்டு மகனுக்கு அபூஜன் வாப்பாவுக்கும் அபூஜனுக்கு எதிராக அங்குக்கு போத வேலே அல்லாஹின் நல்ல இளம் இளம் சாக்களுக்கு உள்ளேருக்கு அவரை போடுற அக்தர் வெளிநாட்டிலிருந்துட்டு போனார்களா நடந்துட்டு போனார்களா எல்லாரும் கொஞ்சம் நேரத்துக்குப் பொருள் நடத்தக்கூடிய அவளு எல்லாமே அவருக்கு கிடைக்கிறது கண்டுபிடிப்பு வார்த்தைகள் அவருடைய உள்ளத்தில் அப்படியே ஆழமாக எல்லாத்தையும் எல்லாத்தையும் அர்ப்பணித்தாலும் முகத்துவத்துக்காகவே எங்கட வாலிபரளுக்கு குடும்பத்தையும் அதே வீட்டையும் மார்க்கத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பனும் ஒரு பெண்ணுக்காகவே அர்ப்பணிக்கிறது தெரியும் அந்த காதல் எங்கட வாலிபர்களுக்கு தெரியும் சொல்லுவாங்க லவ் அதுதான் அவங்களுக்கு பெரிய பெருமை ஏன் குடும்பத்துக்கும் உம்மாவாக்கும் தெரியாம எதிராக இவன் லவ்ல சக்த சப்பா எல்லா அதை சொல்லுவாங்க அன்பு சகோதரர்களே அது காமமும் லஸ்தும் தான் அதனால எந்த ஒரு நலவையும் நீங்க காண மாட்டேங்க எந்த ஒரு தைரையும் காண மாட்டேங்குல்ல அன்பு முகபத் அந்த இன்பம் அந்த ருசியங்களுக்கு தெரியாது குரான ஓதுராங்க குரானுடைய ருசி தெரியாது அல்லாஹுடைய வார்த்தையில கேட்கிறாங்க அவனுடைய இன்பம் தெரியாது மீது நாங்க செலவாக சொல்றோம் அல்லாஹு ஆனால் அனுப்பிப்பது முதலாவது வாழ்ந்த ரெண்டு கோத்திரம் இந்த ரெண்டு கோ தலைவர் அந்த இவங்கெல்லாம் இணைக்கிறார்கள் அவருடைய முயற்சி எல்லாரும் மதியனா வரும் ஒரு பெரிய ஒரு சூழல்ல மாற்றம் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு முஸ்லீம் இருந்து ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு இளம் வாலிப்பது வருகையை எதிர்பார்த்தவர்களாக ரசூல்ல வரவேற்க ஒரு இளம் சமூகத்தை உருவாக்க காலம் அதை அதுக்காக அர்ப்பணித்தனர் முசாாக எப்படி வாழ்ந்தவர் தோல்வி அடையல்ல வெற்றி பெற்றார் தோல்வி அடையல்ல வெற்றி பெற்றார் பவி அல்லாஹ் அண்ணுக்குரிய சகோதரத்திலே எந்த இடத்துல பேச்சு செய்த எப்பையும் உன்மூலமாக நடந்தது அவங்க போட்டிட்டாங்க வாலிபரலுக்கு இயற்கையா இருக்கிறதான் போட்டிருந்தது இந்த காலத்துல அந்த போட்டிய எங்கட எதிரிகள் வேற திசையா திருப்பி இருக்கிறாங்க எங்களோட வாலிபர்களுக்கு கிரிக்கெட்ல போடிட தெரியும் புட்பால் போட்டிட தெரியும் போட்டிட தெரியும் எத்தனையோ விஷயத்துல முடி ஸ்டைல போட்டிட தெரியும் போட்டிட தெரியும் போட்டிட போட்டி தெரியாது தான் நாற்பதாவது ஆள் அவங்க போட்டுடுறாங்க யாரோட போட்டுடுறாங்க அன்புக்குரிய சகோதரர்களே முப்பத்தி ஒன்பதாவது ஆளோட அல்ல முப்பத்தி எட்டாவது ஆளோட அல்ல முப்பத்தி ஏழாவது ஆளோட அல்ல முதலாவது ஆளோட போட்டு கல்வி எல்லாம் போட்டு எல்லா நேரத்திலையும் எல்லா நேரத்திலையும் வெற்றி பெறாங்க எல்லாரும் தடத்திலும் வெற்றி பெறாங்க ஒரு தரம் ஒதுக்கொண்டிருக்காங்க இரவு நேரம் சித்திக் கல்வி எல்லாம் இந்த சத்தாபம் மூணு பேர் இரவு நேரம் அப்படி நடந்து போற நேரத்துல அப்துல்ல அவருடைய சத்தம் கேட்கிறேன் அல்லாஹ்வுல உம்மு அப்துல் ஹலீம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயுகி தாயுடி துளைபேர சொல்லி சொன்னாங்க இங்க உம்மு அப்துல் அப்துல் ரஸூலுல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு சொன்னாங்க இவ்வளவு அலபானாங்க யாராவது குர்ஆன் ஓத ஜேபீர் அலைஹி ஸலாம் எனக்கு குர்ஆன் எப்ப வர ஏرك வைத்துத போல குர்ஆன் ஓத விரும்பறதா அதுதான் அந்த மஸ்ஹூத போல ஓதணும் அதனால காலையில இந்த நன்மாராயத்தை பேத்து அப்துல் ரஹ்மான் மஸ்ஹூதுக்கு சொல்லோம் இதல போத்தி ரசூல்ullah சொன்ன நன்மாராயத்தை அதுதான் சகோதரத்தையெல்லாம் நீ சொல்லணும் இந்த விஷயத்துல போட்டு உமர்தி அந்த நேரத்தோடய போறாங்க நன்மாராய் சுட்டு போங்க அபிஷர் நேரத்துல சொன்னாங்க அபுபக்கர் கொஞ்ச நேரத்துக்கு வந்து எனக்கு நன்மாராயத்தை சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு அந்த நேரத்துலதான் சொன்னாங்க என்னையால் அபுபக்கரை தோல்வி செய்யும் வெற்றி கொள்ள முடியாது ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு விடியத்தை நீங்க வெச்சுக்கோங்க அபுபக்கரை அவர் வெற்றி கொள்ளல அதே எல்லாம் ஆனா அவர் சித்தியப்பதை பின்னால வந்த முப்பத்தி எட்டு பேரையும் அடிச்சு அவங்க ரெண்டாவது இடத்துக்கு வந்தாங்க இந்த ஆர்வம் இந்த ஆசை கூடிய ரெண்டு சம்பவத்தை சொன்னி நான் முடிக்க விரும்புகிறேன் நேரம் என்னென்னா எங்கள வாலிப்படுக இந்த அன்பையும் அல்லாவுடைய முஹப்தத்தை எவ்வாறு இது பாடத்துல எங்களுக்கு சொல்லி கொடுக்காது இது அந்த நேசம் இல்ல அல்ல பாதுகாக்கணும் சமூக விடயங்கள்ல ஈடுபடுவாரே பாவத்துல ஈடுபடுவார் அல்லா நம் அனைவரையும் பாதுகாக்கணும் ஏன் தீனுடைய அல்லாவுடைய அல்லாஹுடைய அன்பு அப்படி யுத்தம் செஞ்சதே இல்லை அறவிகளுடைய யுத்த முறை என்ன ஒழுங்கி ஒழுங்கி அடிப்பார்கள் முதலாவது தருவையாக அறவிகளுடைய சரித்திரத்திலே சப்பா வரிசையாக பதில் யுத்த நேரத்தில் சகாபாக்கம் எல்லாரும் ஒரு கையில ஒரு ஈச்செடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு அப்படி போன போட்டு நோய் சிக்க சொல்லுங்களா சொல்லி பாத்துட்டா ரசிசன்லா சொல்லவங்க அப்படியே அப்படியே அவர்ட்டே தோற்றி எந்த இடத்துக்கு நோவிலும் ஏன் உங்களுக்கு இப்படி செஞ்சோம் கல்வியா சொல்றாங்க யுத்தம் நடந்தது கடுமையான பெரிய ஒரு எதிரியை சந்தைக்கு இருக்கிறோம் நான் நினைக்கிறேன் இது என்னுடைய கரைசி நாளாக என்னான் விரும்புறது நான் விரும்ப வேண்டாம் தேசியாக உங்களோட உடம்பு ஏண்ட உடனே தொடரும் என்று விரும்பினேன் அதனால தான் இந்த அன்பை வெட்டுக் கொடுத்திருக்காங்க இதே போல இன்னொரு சம்பவமும் சீரால அந்த பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லாஹ் கடைசி காலத்துல உதவினால கேட்டாங்க நான் உங்களை யாருக்காவது குறைகளை செஞ்சிருந்தேன் யாருக்குமே நோய் வச்ச நிலை இல்ல நான் போ விரும்பலாம் வசதிக்க பழி எடுத்துக்கோங்க எல்லாரும் யார சொல்லலாம் நீங்க என்ன எப்படி எல்லாரும் சொல்லியெல்லாம் யார சொல்லலாம் எனக்கு உங்களோட பழி வாங்க போச சரியாக்கெல்லாம் இருக்கா சரியா போறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல்லாருக்கும் தெரியா என்ன நடக்க போது யார சொல்லாம் உங்களுக்கு ஆனா எனக்கு என்ன விருப்பம் தான் நான் உகளை கடைசியாக முத்தமிட்டோத்தராக உங்களுக்குரிய சகோதர்கள் எல்லாம் நல்ல சஹாபாக்கள் உள்ளத்துல இது ஆழமாக ரசூ பதவி தெரிவித்து அதுதான் அவங்க தீனுக்கும் இஸ்லாமிக்கும் தியாகத்தின் காரணமாக இதன் வாலிப்பர்கள் இருந்தாங்க என்ன கவலை என்றும் இதை கண்டுகொண்டிருக்கிறது வீதத்திற்கும் எல்லோரும் வாலிபர்களாக இருக்கிறார்கள் ஆனால் என்ன கவலை என்றால் வாலிப்பர்கள் பேரளவில் ஆனால் அவர் உள்ள நாம் எல்லாரும் இதனை அளித்திருக்கிற சிவத்தி எல்லோரும் இருக்கக்கூடிய நிறுவாக இருக்கும் பெற்றல் எல்லோரும் விட கூடிய வரக்கூடிய எதிர்காலம் மிகவும் பயங்கரமான காலம் எங்க நாட்டில் வரக்கூடிய எதிர்காலம் எங்களுடைய சமூக சந்ததிய மிகவும் பயங்கரமாக இருக்கும் பலவிதமான சவால்கள் இருக்கும் அந்த நேரத்தில் அவங்களை பாதுகாக்க போறது இந்த கேட்டுங்கடா அவரை பத்தி இவரை பத்தி எல்லாரை பற்றியும் தெரியும் அவங்களோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது அவருடைய நிறம் எப்படி இருக்குது கொஞ்சம் வர்ணீங்களே என்று சொன்னா எங்களுக்கு ரெண்டு வார்த்தைக்கு மேல வர்ணிக்க முடியாது ரெண்டு வார்த்தை மேல வர்ணிக்க முடியாது யாருக்குமே குற சொல்ல முடியாது அன்பு குறைசி போற சகாவாக்கள் சூழல்லா அணுவணுவாக வர்ணித்து ஒவ்வொரு துல்லியமாக ஒவ்வொன்றையும் அவங்களுடைய வெறி தோற்றம் குணம் அலிசன் செருப்பு எப்படி இருந்துச்சு அவங்க முடி எப்படி இருந்துச்சு அவங்க ஆடு எப்படி இருந்துச்சு தாடி எப்படி இருந்துச்சு கண் எப்படி இருந்துச்சு நிலம் எப்படி இருந்துச்சு சிரிச்சா எப்படி இருப்பாங்க அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் சந்திரன் விட அழகா இருக்குது அன்புக்குரிய சகோதரர்களே எங்க வாலிப்பர்களுக்கு கொஞ்சம் வர்ணிக்க சொல்லுங்க என்ன பெரியா ஆனா எல்லா மூத்தவர்கள் பெற்றோர்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் செய்ய வேண்டும் என்றுதான் என்ன இந்த வளர்க்கிறார் அதை நீங்க விட்டு போட்டீங்க அன்புக்குரியதே உங்களுக்கு பயமில்லாம அவங்களை வீட்டுக்கு போகலாம் பயமில்லாம உங்களுக்கு மௌத்தாகலாம் நோய் வாய்ப்பு அவங்க கடைசி நெருமைக்கள் வந்து சோம் விசாரிக்கிறாங்க டாக்டர் தான் எனக்கு நோயை தந்திருக்கிறார் டாக்டர் கூட்டி வரத்தேவல்ல டாக்டர் தான் எனக்கு நோயை தந்திருக்கிறார் அவர் சொன்னாங்க இன்னும் உங்களுக்கு பயமா என்ன உங்களுக்கு நிறைய பெண் பிள்ளல் இருக்கிறாங்களே பெண் பிள்ள இருக்கிறாங்களே அவங்களுக்குரிய ஏற்பாடு நாங்க செய்வோமா நாங்க நீங்க யாரும் பயப்பட தேவை பெண் பிள்ளுக்கு நான் சூறாவோ ஆசியாவோ படிச்சு கொடுத்திருக்கிறேன் அவங்களுக்கு வறுமையே வராங்க தைரியம் எவ்வளவு தைரியம் பாருங்க அவங்க பிள்ளைகளுடைய உள்ளத்துல அதை நாட்டினாங்க அந்த பயம் அச்சம் இருக்கல இஸ்லாம் ஈமானிய அடிப்படையில வளர்த்தாங்க அன்பு குறிச்சு போதற்கு துனியா அவங்களோட வந்துச்சு ஆனா துனியாவை அவங்க நேசிக்கல்ல காலால அடித்தாங்க காலாக உழைச்சாங்க அன்புக்குரிய சிவதர்களே அம்மாவை நல்லதாக இருந்த அதை நான் உணவு தரம்பியெல்லாம் இணைங்க இந்த விடிய அன்புக்குரிய சகோதரர்கள் எல்லாம் நபிமாக தன்னுடைய மரண படுக்கையிலிருந்து செஞ்ச வசியர் இப்ராஹிம் அனைத்து அன்புக்குரிய சகோதரர்கள் இந்த உலகத்து நஷ்டவால் யாருந்தா ஈமானோட பிறந்து ஈமான் இல்லாம மருந்துக்கா அவ்வளவு பெரிய ஒரு குருமதியான நியமத்தை பெற்று அதை இழந்து மர்ணிக்கணும் போல நஷ்டவால் யாருமே இல்ல இப்ராஹிம் அலிஸ்லாம் அகூப் அலிஸ்லாம் தன்னுடைய அறுவை பிள்ளைகளே அல்லாஹ் நீங்க நீங்க யார இருக்கு இல்லையா கேட்டாங்க எனக்கு பின்னால நீங்க யாரோ வணங்க போறீங்க யாரோ வணங்க போறீங்க அன்புக்குரிய சபோதத்து எல்லா நவிமார்க்கும் இருந்த பயம் அச்சம் என்னென்னால் சந்ததி உடல் ஈமான் இஸ்லாம் அன்புக்குரிய சபோதரை நாம் ஒவ்வொருத்தரும் இதில் கவனம் செலுத்துவதில் அதுக்குரிய முறைகளை அறிமுகப்படுத்தி குறிப்பாக வாழ்ந்தோம் பன்னெண்டு வயதிலிருந்து அங்குக்குரிய சகோதரர்களை நாங்கள் அவங்களை இழந்து கொண்டு போறோம் அந்த வாலிபர்களை இழந்து கொண்டு போறோம் வாலிபர்களுடைய மசிதல குறைவாக இருக்கு அவங்களோட பங்களிப்பு குறைவாக இருக்கு இஸ்லாத்தில எல்லா விதத்திலையும் வாலிப்பர்களுடைய ஏராளம் பேசிக் கொண்டிருக்கிறார் நேரம் எனக்கு இடம் பெருதில்லை அதுதான் அப்பாசுடைய சம்பவம் அதுதான் அமருடைய சம்பவம் அதுதான் ஜுபேர் ரயில் சம்பவம் இந்த ஒவ்வொன்றையும் நாம் எடுக்க வேண்டாம் இனம் வாலிபர்கள் அதுதான் ஜுபேர் ரயில் தான் பின்னால குறை கிடைச்ச முதலாவது அவங்கள பத்தி அவங்களோட சீரால் எழுதப்பட்டிருக்குது அவங்களோட தண்ணீர் சைட்லையும் ரெண்டு மாக் இருக்கும் ஒரு ரெண்டு மாக் இருக்கவங்களுக்கையும் அந்த அந்த சீத்தாண்டு சொல்லி ஒரு விருப்பம் இருக்குது இருக்கக்கூடிய ஒரு விருப்பம் அதிலும் எப்படி இருக்கும் அதை வர்ணிக்கிறாங்க அத போல அவ கண்ணான் எ ஒவ்வொரு அழுந்து அழுந்து தொடர்ச்சியா அழுந்ததன் காரணமாக அப்படியே ஒரு அச்சு நின்று இருக்கு அவனோட முகத்துல அவ்வளோ அந்த அப்துலாபின் அப்பாசுடைய மாணவர் தான் முகம் இந்தியாவுக்கு இஸ்லாத்து எடுத்து வந்தவர் அப்துலாஹின் அப்பாசுடைய மாணவர் அவர் உற்சாகப்படுத்தினார் இருபத்தொரு வயதை தாண்டாத ஒரு தாவீரில் இளம் வாலிபர்களை சின்ன வயதிலிருந்தேன் தயாரித்தார் ஆனா எங்களை வாலிபர்கள் வேற எங்கயோ பெயன் ஆகி எங்களை பொறுப்பு அன்புக்குரிய சகோதரத்தில் சந்திரன்களை அனைத்து முறையிலையும் பயன்படுத்தி வாலிபர்கள் கவனித்தேன் அவர்களுக்கு இது உள்ள சில இந்த மத்தையும் இந்த இன்பத்தையும் இந்த விஷயம் நாம் கொடுக்க வேண்டும் நம் அனைவருக்கும் ஈமானுடைய சுவையை வசுத்தலல்லா சுவாமி நேசிக்கக்கூடிய அந்த சட்பத்துடைய சுவையை அல்வா பாதுகாப்பவனாக நம் அனைவரை அல்வா பாதுகாப்பானாக ஏமானுடன் வாழ்ந்து ஏமானுடன் பண்ணை செல்வா நம் அனைவருக்கு தோற்றி செய்வானாக முழு சந்ததியை ஏமானுடன் வாழ்ந்து ஏமானுடன்